நடந்த அவர்கள் அமர்ந்தவுடன் நான் நழுவி சென்று கூடாரத்தில் போய் குளித்து வந்தேன் அப்போது நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் என்னை கண்டதும் அபோஹுரே எங்கே சென்று விட்டீர் என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு நடந்த விஷயத்தை சொன்னேன் அப்போது சுபானம் வா அபோஹர் ரே நிச்சயமாக மூமி நானவன் அசுத்தமாவதில்லை என நம்பி செல்லம் லாஹு அலிகுல்சல்லம் அவர்கள் கூறினார்கள்